ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத்வரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா மெய்யன்பர்களே உள்ளத்தோடு யாண்டும் இணைந்திருக்கிற உயிர்களாகிய நமக்கு மிகுந்த புண்ணியத்தினால் இறைவன் திருவருளால் கிடைத்தற்கரிய நிலையற்ற இவ்வுடல் கிடைத்திருக்கிறது உயிருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளிலெல்லாம் கிடைத்தற்கரிய மிகப்பெரிய வாய்ப்பு நன்கு தகுதியுள்ள மனித உடலே ஆகும் பண்பட்ட தாயும் தந்தையும் உருவாக்கி கொடுத்த மனித உடல் பாரத மண்ணில் செந்தமிழ் நாட்டில் சிறந்த பண்பாட்டு பின்னணியில் உயிராகிய எனக்கு அமைந்திருக்கிறது மனித உடலை பெற்றதன் நோக்கம் இளமையிலேயே உணர்த்தப்படுகிறது உடலை பாதுகாப்பதற்காக பொருள் நாட்டம் சிறிது தேவை உடலின் தேவைக்கேற்ப தர்மமான இனப்பெருக்கமும் தவறல்ல மனித உடலை உயிராகிய நான் பெற்றதன் நோக்கம் ஆண்டவனை சார்ந்திருந்து அறத்தையும் அன்பையும் வளர்ப்பதே ஆகும் அன்பும் அறனும் வாழ்க்கையின் முக்கியமான பண்பு பயன் அறத்துடன் அன்பையும் அன்போடு அரத்தையும் மனித உடலின் வாயிலாக கடைப்பிடிக்க உயிர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அறிவு அன்பு அறம் இவை மனித உடலின் மூலம்தான் சிறப்பாக வெளிப்படுகின்றன அவற்றை வளர்க்கவே உயிராகிய எனக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவா பெறுதற்கரிய உடலை உயிராகிய எனக்கு அருளியிருக்கிறாய் பொருள் நாட்டமும் புலனின்ப நாட்டமும் தேவையான அளவே தர்மமான அளவே இருக்க அருள் புரிவாயாக உன்னை சார்ந்திருந்து அறத்தையும் அன்பையும் அறிவையும் இடைவிடாது முயன்று வளர்க்க அருள் புரிவாயாக அறத்தையும் அன்பையும் அறிவையும் பெருக்கி எனது ஆருயிரை உயிரை காப்பாயாக மனித உடலில் உள்ளத்தோடு வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் மனித உடலில் மட்டுமே பெறக்கூடிய தெளிந்த அறிவையும் அன்பையும் அறச் செயல்களையும் வளர்த்து நாமும் சமூகமும் உய்வுபெற முயல்வோமாக அறிவு ஓங்கட்டும் அன்பு ஓங்கட்டும் அறம் ஓங்கி வளரட்டும் செல்லும் வாயெல்லாம் ஓவாதே அறவினை செய்வேனாக அறங்களை பின்பற்றி மனத்துக்கண் மாசிலன் ஆவோமாக அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உயிர்க்கு அறத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கித் தருவது வேறொன்றுமில்லை அறிவு அன்பு அறம் அடக்கம் அமைதி ஆனந்தம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்வோமாக அன்பின் வழியது உயிர்நிலை என்பதை உணர்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்